ஏழு அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரபிஹன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி அலிஹம் அவர்களுக்கு ஜம்சம் தண்ணீரை குடிக்க கொடுத்தேன் அவர்கள் இந்த நிலையிலேயே குடித்தார்கள் புகாரி ஐந்து ஆறு ஒன்று ஏழு முஸ்லிம் இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஏழு